இந்த நிகழ்ச்சியில் வரும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் பதிவு உங்கள் மனது 92.7, நீங்க இந்த உரையாடல்கள் அனைத்தும் வீட்டுக்கு வந்தது இல்ல யார் கடைக்கு வந்தது பக்கத்தில் இருபது வருஷமா நீதான் தொள்ளாயிரம் ஒரு மிக பெரும்போது நீங்க வந்து பத்து ரூபா சம்பளத்துல இருந்து நம்ம வேலை செய்யணும் அதுக்கு நம்மளே தொழில் தொடங்கி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் எதுவும் பக்கத்துல வேலைக்கு போன கடையில ஒரு இருபத்தஞ்சு இருபது போய் கொடுத்தேன் பத்து பயசா கமிஷன் ஒன்னுக்கு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அம்பதுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படியே நூறு ரஜினி படம் சூப்பரா நூறு நாள் ரஜினி படத்துக்குள்ள நமக்கு ஆயிரம் வருமானம் படிச்ச நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முருகன் இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு நாயர் கல்யாணம் இல்ல இல்ல சார் எய்த் படிக்கிறான் எய்து படிக்கிறான் கேட்டு இருக்கிற நிறைய பேர் அப்ளிகேஷன் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாயர் சம்பந்தி ஆவறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் போய் இது சம்பாதிச்ச ஒரு ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்களா நாயர் சூப்பர் அன்னைக்கு அங்க போயிட்டு இந்த மாதிரி ஜீப் ஜெனரேட்டர் எடுத்து வர்றது அவங்கள எடுத்து வர்றதுக்கு கார் அந்த மாதிரி வீடியோ வச்சு கல்யாணம் பண்ணுறது நடப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் என்ன என்ன பிசினஸ் எல்லாம் அப்புறம் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் R. Isisenkva talked about 15 еёales <laughs> in Indiaростad. R. So after that, you will know that I asked them. B. Did they give him the food in 60 kril? R. R. It was an easy incident. Orajalii 15 kril下面 is of honor of the wedding of having that food in我們生活! Homepit artist, Naehir,íll抱 vehement of theạ to the UK. Say hi, the person who bites. R. Who bites the extreme wire pix đi? R. Smaller than scary. Care if theмы goona than a light. வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ரேட் கம்மி எல்லாமே ரேட் கம்மி பத்து ரூபா வெங்காயம் இருந்தது இன்னைக்கு எண்பது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வாங்க பொருள் எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கும் நம்ம லேவாங்க போயிச்சா எழுநூறு இருபது பேட்டா எங்க கொடுக்கறாங்க வெங்காயம் இல்ல சம்பளம் கம்மி அன்னைக்கு முப்பத்தஞ்சு சரக்கு மாஸ்டருக்கு இன்னைக்கு அறுநூறுவா சம்பளம் சரக்கு வேற குடுக்கணும் எல்லாமே ரூமு பாய் வரைக்கும் தல்கணி நம்மள்தான் சரக்கு மாஸ்டர் பதினெட்டாயிரம் இருபத்தஞ்சு வரும் சொல்லு அடுத்த മിഷൻസ് எல்லாம் നമ്മളെ வாங்கி നമ്മളെ ഓ നിങ്ങളെ മിഷൻ வாங்கி കേക്കලා നിങ്ങളെ അങ്ങേ ഓൺ പ്രൊഡക്ഷൻ ഓക്കേ അതിലരെ ലാഭം ಜಾസ്തി ആമേ കൗണ്ടർ സെയിൽ ഈ കൗണ്ടർ സെയിൽ ഓക്കേ ഇതിక అప్రెనా ఏన పని నా బిల్డ మనటే ఏన బిల్ ఆప రిలీజ్ ఆచా illa dam bill an ange amergele idu panna le ஒரு டீ கடைம் அதுவும் இருபது லட்சம் இருபது லட்சம் இருந்தா சூப்பர் என்ன தத்துக்கீங்களா ஐயோ சரி சொல்லுங்க இப்ப என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க லட்சம் விட்டுக்கே ஒரு பேக்கப் செட் பண்ணிட்டீங்க இடத்தை வச்சு கடன் அடிச்சிட்டீங்க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 பயங்கரமான கஷ்டம் தான் டீ கிடைக்கும் நாலு மணிக்கு கடைக்காரன்னா மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரணும் எழுந்ததா நாலு மணிக்கு அந்த டீ தண்ணி எல்லாம் சூடு பண்ணி ரெடி ஆகுறது நாலு மணியாகும் அப்படி இல்லை நாங்க கிடைக்கிறது ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆள் இருந்தால் ஜாலியான இது குழந்தை தூக்கி மாதிரி நல்லா ஓடும் ஆள் இல்லாமல்னா நம்மளே இறங்கிடணும் என்னால இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாரும் ஊரு போயிருது யாருமே வேலைக்கு இல்லை என்னால மூணு மணிக்கு எழுந்து வந்து நாலு மணிக்கு கடைத்தோட டீ கொடுக்கும் என்னாலும் முடியும் நம்ம வேசி கட்டி வரணும் நாளைக்கு ஆள் இல்லாதனா அப்பயே லுங்கி கட்டிடணும் அதுதான் பெஸ்ட் ஒரு கழிச்சு நாலு நாளைக்கு அக்கௌண்ட் வைக்கிறதா டிஃபிகல் அதாவது போயிடுவாங்க போயிடும் போய்டையமான் பண்ணிங் கூட பண்ணல அப்படியே நூத்தமா உங்களை ஏமாத்திருக்கா பின்னாடி பாட்டு பாட்டு அப்படி நேரம் ஒரு டீ சொல்லுங்க சொன்னேன் பத்து ரூபா கொடுத்தாரு ஏழு ரூபா மீதி கொடுத்துட்டு மீதி கொடுத்தாரு போ சொல்ல கொஞ்சம் தூரம் போன அப்புறம் இங்க இருந்து பையனா கொஞ்சம் கூட்டுவாங்க சொன்னேன் வந்தேன் உள்ள போய் உக்காரங்க சார் சொன்ன உள்ள காரணம் கேட்ட இல்லையே நீங்க உள்ளதான் தெரியல கஷ்டத்தையும் இந்த அண்டி இது இருக்கிறதுக்கான காரணம் என்ன எதெல்லாம் உங்களுக்கு இந்த தொழில ரொம்ப பிடிக்கும் வரைக்கும் பெரிய படிப்பு கிடையாது நாயருங்க நீங்க பெரிய படிப்புல கிடையாது அப்படின்றதுக்கு நீங்க சந்தோஷம் தான் பண்ணும் நீங்க வந்து அஞ்சாவது படிச்சுட்டு எவ்வளோ ஒரு நாளைக்கு பத்து ரூபா சம்பளம் வாங்குற டைம்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பிசினஸ் உருவாக்கிக்கிட்டீங்க ஸோ உங்களோட சொந்த தொழில் உங்களோட சுய மூலையெல்லாம் யூஸ் பண்ணி உழைப்பில இப்போ நான் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி எல் கேஜிலேருந்து இன்ஜினியரிங்லேயும் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பதினெட்டாயிரரூவா சம்பளத்தில் நான் வந்து ஒரு பத்து அஞ்சு வருஷம் வேலை செய்வேன் இதுதான் முக்கால்வாசி பேர் பண்ணுங்கிறாங்க ஆனால் நீங்க நீங்க பாருங்க லட்சாதிபதி இன்கம் டேக்ஸ் ரைட் வருது கிடைக்கும் பிஸ்னஸ் மேன் நான் எனக்கு இது சொல்லுங்க டீ கடை மேலே இருக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது என்னன்னா டீ வந்து இந்த கேஸ் டெலிவரி போடுறவங்க கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு போடுற சிலிண்டர் வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பண்ணுவீங்களா என்ன இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த சட்டம் வந்துச்சு நான் அன்ன இருந்தே ரெண்டாயிரம் ரூபாய் பெரிய கேஸ் அவ்வளவு ரேட்டர் தான் வாங்கும் ஏன் அந்த அந்த பிரின்சிபல் பாலிசி எடுத்தீங்க இல்ல நம்ம ஒரு டைம்ல வீட்டுல படுத்துட்டு இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வந்து ரேட் பண்ணும்போது எல்லாம் பிடிச்சி ஓனர் இங்கே தான் கேட்கும் வீட்டில சிலிண்டர் ஒழுங்காக வருதுன்னா அது காரணம் இருந்தாலும் அதாவது நாளைக்கு வைக்க மாட்டேன் ரெண்டு பப்ஸ் பாக்கி இருக்கு சூடு பண்ணி கொடுத்தால் வாழ்க்கை பாடங்கள் போதும் எடுத்து வீட்டோ பசங்க போ <laughs> வீட்டு கிளம்ப முடியும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆசமா இருந்தால் நம்மளும் ஜாலியாக இருக்கும்